நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமையிலு தொண்டைக்கட்டு மற்றும் தொண்டை கம்மலை மருந்து என்னன்னு பார்ப்போம் எலுமிச்ச பழத்தை ரெண்டா பழந்து ஒரு பாதியை எடுத்து அதுக்குள்ள சிறிது உப்புத்தூள் மிளகுத்தூள் ஒரு கூரிய கத்திய வச்சு அதுக்குள்ள போகும்படி போட்டு விட்டுட்டு அது லேசா சூடு பண்ணி அந்த ஜூஸ கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி குடிச்சோன்னாலே தொண்டை கட்டு தொண்டை கம்மல் தொண்டை எரிச்சல் அனைத்துமே நீங்கிவிடும் என்ன நீ இருலி உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்